திருமுகம் ஏழு திருச்சிற்றம்பலம் அன்பு அறிவு இரக்கம் ஈஸ்வர பக்தி முதலிய நற்குணங்களால் சிறந்து எனக்கு நற்றுணையாக விளங்கிய தங்கள் சமூகத்திற்கு வணக்கஞ்செய்து வரையும் விண்ணப்பம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்டு மகிழ விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் அன்புள்ள ஐயா தாங்கள் ஆடி மாதம் பதினாறாம் நாள் விடுத்த கடிதம் நேற்றைய தினம் வரக்கண்டு அதில் உள்ளவைகளை அறிந்து கொண்டேன் இனி இதன் அடியில் எழுதும் வரிகளை சற்றே தயவு செய்து பார்க்கத் தொடங்கினால் தங்கள் தோள்களே துணையாக கொண்டு பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் சுந்தர முதலி என்பவரும் கந்த முதலி என்பவரும் பேரால் பெரியவர்களாக தோன்றினாலும் குணத்தால் குன்றிமணியிலும் சிறியவர்களாகக் காங்கிறார்கள் இவர் தற்காலத்தில் செய்த மோசம் தங்களுக்கு சிறிது துன்பம் செய்வது ஆனால் இது பெரிதல்ல இனி உடனே தங்களுக்கு உண்டு பண்ணிய நஷ்டத்துக்கு ஈடாக இந்த இருவரும் மோசம் போய் நஷ்டப்பட அதை கண்டு தங்களுக்கு நேரிடும் துன்பமே பெரிதாக காணுமன்று உண்மையாக சொல்ல மாட்டுவேன் மோசஞ்செய்தவர் நாசமடைவார்கள் என்கிற உலக வழக்கு வீண் இது குறித்து தாங்கள் கிளேசப்பட வேண்டுவதில்லை தங்களுக்கு நடராஜ பெருமான் ஒரு விதத்திலும் குறைவு வரச் செய்யார் இது சத்தியம் நான் அவ்விடம் வருமளவும் தாங்கள் தற்காலத்தில் இருக்கிறபடியே ஓர் அலுவலில் இருக்க வேண்டும் நான் வந்த பின்பு தங்கள் இஷ்டப்படியே நடத்தி கொள்ளலாம் என் தேகம் மறையாமல் இருக்குமாகில் எவ்விதத்திலும் தங்கள் கருத்தை நடராஜ பெருமான் திருவடி துணையை கொண்டு முடித்துவிப்பேன் இதில் சந்தேகம் வேண்டுவதில்லை என்னிடத்தில் தங்களுக்கு இருக்கின்ற பிரியம் எவ்வளவு அதில் என் மடங்கு தங்களிடத்தில் எனக்கு இருக்கின்றதென்று நான் சொல்வதென்ன கடவுளுக்கு தெரியும் ஆதலால் என்னிடத்தில் அவநம்பிக்கை வேண்டுவதில்லை நான் வருவதற்கு தடை என்னவென்றால் நமது நடராஜ பெருமானை கேட்குந்தோறும் நல்லது இன்னஞ்சற்றே பொறு இன்னஞ்சற்றே இரு என்று உத்தரவாகிறது இதை அசலார்க்குச் சொன்னால் நம்பார்கள் தங்கள் மட்டில் மாத்திரம் குறிப்பித்தேன் ஆனால் இன்னஞ்சற்றே இரு என்றபடியால் இரண்டொரு மாதமாக காணுகின்றது தாங்கள் அவசரப்பட வேண்டாம் இப்போது எவ்வளவு வருத்தப்படுகின்றீர்களோ அதற்கு பதின் மடங்கு சவுக்கியம் பின்பு கிடைக்கும் இது உண்மை உண்மை உண்மை நான் எவ்வகையாலும் இன்னும் இரண்டு மாதத்தில் வருகின்றேன் அதுபரியந்தம் பொறுத்திருக்க வேண்டும் சிவானுபவச் சுரூபியாகிய சுவாமி சிதம்பர சுவாமிகள் வெள்ளைவேட்டி திருச்சிற்றம்பல சுவாமிகள் ஓதுவாமூர்த்தி சுந்தரம்பிள்ளை இவர்களுக்கும் என் வந்தனம் குறிப்பிக்க மனமிருந்தால் குறிப்பிக்கலாம் இனி தாங்கள் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டாம் சதா நடராஜப்பெருமானை சிந்தித்து கொண்டு அலுவலை நடத்த வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன் வந்தனம் வந்தனம் புதுவை வேலு முதலியார்க்கு வரைந்த திருமுகங்கள் முற்று